மது அப்படி பிரிஞா அசிம் ஜிஜாசி அஸ்ம்துமன் ி பிர सर्वस्य, अस्तित्व ஆமி ஆமமஸ்மீதி ஆம ஆம நான் வேலையி ஆய आत्मा इत्यपरे अस्ति மனே संसारी விஞ்சமானேகேக்கே அதிபா கத்தோரை आत्मा ஆமா इत्यपरे तदाभास ியேத்தேயே தோயசிரோன विचारम विचार सुर्क जन्मा ஆகையனால பக்ஷமான லட்சணம் பிரம்மசப்து அர்த்தம் சொன்னார் அப்புறம் வந்து இந்த விக்கிரக வாக்கியத்தை வந்து நியாயப்படுத்தினார் பிரம்மணா ஜிக்னாசா பிரம்ம ஜிக்னாசான்னு சொல்லி அத கர்மனை சஷ்டியா எடுத்துக்கணுங்கிறதுக்கான நியாயங்கள் எடுத்துரைக்கப்பட்டன கர்மனை சஷ்டியாகத்தான் எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்கான நியாயங்கள் சொல்லப்பட்டது அர்த்தார் ஜிக்ஸா பதத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லும் பொழுது பர்யந்தம் அப்படி சொல்லி அப்படி பண்ண படிச்சா இன்னும் இன்னும் சௌகரியமா இச்சாய் இச்ச வந்து பலனச்சார் பலன விஷயமாக நான் நான் மோக்ஷம் என்னும் பலனை விரும்புகிறேன் மோக் பலனை விரும்புகின்ற எனக்கு ஞானம் வேண்டி இருக்கிறது ஆகவே எனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்டா ஞானம் வேணும் ஆக முதல்ல எனக்கு வேண்டிய பலன் என்னது ஞானம் அந்த ஞானத்தினால் எனக்கு கிடைக்கிற பலன் மோக்ஷம் ஆகையனால ஞானமே மோட்சங்கிறது வேற விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் நித்தியமுக்தனா இருக்கிற பிரம்மத்தை பத்தின ஞானத்தை தானே தெரிஞ்சுகள் அல்ல இச்சாய பல விஷயத்துவா எப்பொழுதுமே இச்சை பயனை விஷயமாக கொண்டிருக்கிறது எனவே இங்க வந்து இச்சைக்கு விஷயம் என்னன்னு கேட்டா ஞானம் தான் விஷயம் இச்சா விஷயம் இச்சா விஷயமாக ஞானம் இருக்கிறது நான் ஞானத்தை விரும்புகிறேன் அடைந்தால் தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதால் இப்ப நான் விரும்புறது என்னது ஞானம் நான் தரணா விரும்புகிறேன் அதனால அதனால சொல்ற அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இஷ்டம் பிரம்மேன பிரமானேன அவகந்தும் அதனால நாம விரும்பக்கூடிய பிரம்மமானது என்ன இஷ்டம் பிரம்ம பிரம்மஜிக்யாசா தானே சொல்லியிருக்கு பிரம்மஜிக்யாசா பிரம்மத்தை அறிய விருப்பம் ஆகையனால இங்க இஷ்டமானது என்ன பொருள் என்னது பிரம்மம் அதனால சொல்றாரு விருப்பத்துக்கு பொருள் என்னது பிரம்மம் ஆக அந்த பொருளை பற்றிய அறிவு ஆஹ் மூணு இருக்கு விருப்பம் இருக்கு பொருள் இருக்கு அறிவு இருக்கு இச்சா இருக்கு இசா இருக்குச்சைக்கு விஷயம் என்னது பிரம்மன் அதுதான் பலன் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அதே பலனும் சேர்த்ததுனால பிரம்ம விஷயக்க இச்சா பிரம்ம திக்னாசா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற இச்சை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சை அவர் சொல்றாரு அதனால என்ன பிரயோஜனம் ஞானத்தை அடைஞ்சு அப்படின்னு கேட்டா வாழ்க்கையில லட்சியம் வேற ஒண்ணும் அதனால என்ன கிடைக்கும் சொல்றீங்களே புருஷார்த்தா வாழ்க்கையோட லட்சியம் அது மாத்திரம் இல்ல நிசேஷ சம்சார பீஜ அவித்யாதி மிச்சம்ீதி இல்லாம சம்சாரத்தை நீக்கிறதுக்கான சம்சார காரணமான அவித்தியை அவித்தை முதலான அனர்த்தங்களை எல்லாம் அடியோடு தூக்கி எறிவதால் அடியோடு அழிப்பதால் நிபர்கனா நிபர்கனாத்து நாசம் செய்வதா நாசம் செய்யப்படுகிறது நிபர்கனா எனவேண்டும் விருப்படிது எவ்வாறு அறிந்து கொள்ளுவது அப்படின்னா குருவேதாத்தியலாஸ்திர சத்யபுத்தவார சாஸ் கட்சி சத் யூபே அப்படின்னு விவேகஜூடா படிச்சிருக்கோம் எப்படின்னா பிரம்மத்தை அறியறதுக்கு விருப்பம் பிரம்மத்துக்கு அறிய விருதுனால எனக்கு என்ன கிடைக்கும் புருஷார்த்தம் வாழ்க்கையோட லட்சியமான பரமானந்தம் கிடைக்கும் துக்கம் திரும்ப வரவே வராது ஏன்னா நிசேஷ சம்சார அவித்யா அனர்த்த நிபர்கன நிபர்கனா நான் விரும்புறேன் பிரம்ம ஜானத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கும் பொழுது ஏன்னா நம்ம இப்ப நான் சம பண்ற போது சொல்ல போறேன் அதிகரணத்துல சொல்ல வேண்டியதுன்னா சொல்லணும் இல்ல இந்த ஜிக்னாசா அதிகரணம்னு பேரு அதிகரணத்துல என்னெல்லாம் இருக்கணும் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லணும் அப்புறம் வந்து அதுல என்ன சந்தேகம் அப்புறம் பூர்வபக்ஷம் பதில் சொல்லணும் சொல்ல போனா இந்த இதுக்கு சங்கத்தி வந்து என்ன கேட்டா வெறும் இது மாத்திரம் இல்ல சங்கதி ஸ்ருதி சங்கத்திங்கிறது சமஸ்தேதாந்தாஸ்திரம் இந்த இதுக்கு சங்கதி முதல் சுத்த அது கொஞ்சம் விசேஷமா சொல்லணும்னா தம்மேதிதோஷ விஜிஞாசி அந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் எடுத்து வரும் முழுவதும் இந்த அதிகாரி சங்கத்தியாக போதும் விஷயோ விஷயச்சோத்தரம் சங்கிச்சேத்து இந்த அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பார்க்கணும் இப்போ இப்போ பிரம்மனை பத்தி சொல்லும் பொழுது பிரம்மம் பிரசித்தமா அப்பிரசித்தமானு கேட்டு சங்கராச்சாரியர் இங்கேயே பிரம்ம விசாரம் வேற ஆத்ம விசாரம் வேற இல்லையா ஆத்ம விசாரம் தான் பிரம்ம விசாரம் பிரம்ம விசாரம் தான் ஆத்ம விசாரம்ங்கிறது நம்ம மாத்திரம் சொல்றோம் யாரும் சொல்லணும் சொல்லு பிரம்ம விசாரம்னா ஸ்ரீமன் நாராயணனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் கவரே கிடையாது வந்து இவர் இருக்கார் மதுவாச்சாரியர் அவர் என்ன சொல்லுவார் ஸ்ரீமன் நாராயணனோட தெரிஞ்சிருப்பார் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன அபேத சம்பந்தமா பேதாபேத சம்பந்தமா அப்படிதான் அதனால வந்து பிரம்ம ஜிக்னாசான கவரே கிடையாது இனிமேல் கடவுளை நாம் ஆராய்ச்சி செய்யப் போகுவோம் அப்படின்னு ஈஸியா அர்த்தம் சொல்லலாம் அடுத்த ஸ்லோகம் என்ன இருக்கு அடுத்தது என்ன இறை யாரிடம் இருந்து இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றியதோ அவரே அந்த பிரம்மம் அவரை பற்றி எது எங்க உனக்கு பிரமாணம் இருக்குன்னா சாஸ்திரம் தான் சொல்லி இருக்குவா அந்த பிரம்மனை பத்தி என்ன சொல்லுங்க தத்துவ சமன்வய எல்லாம் ஒரு சேர வேதாந்தங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது பிரம்மனை பத்தி தான் சொல்ல வேதங்கள் ஐயா ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு பரம் தான் அவரை ததனந்தரம் என்ன பண்ணணும் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து சரணம் நமஸ்காரணும் அந்நாஸ்தி மமா தாரு மகேஸ்வரா இப்படியே பண்ணின்று நீ பண்ண பாவம்னா எவ்வளவு இருக்கோ தெரியாது பண்ணிட்டே இரு புண்ணியத்தை பண்ணிட்டே இரு என்னைக்கு அருள் புரியுறாரோ அன்னைக்கு அருள் புரியும் அது வரைக்கும் பொறுமையா தினம் துளசியை பொறி உள்ள பொறி வருவான் பகவானுக்கு பூஜை பண்ணு விடாம பண்ணு நேரமெல்லாம் வீணாக்காலை காலையிலும் மத்தியானமும் சாயங்காலம் விடாம பூஜை பண்ணிட்டே இருந்தியானா அவர் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து பண்ணுவார் சக்தி நிபாதம் பண்ணுவ எல்லாம் பண்ணிட்டு நீ சத்து போன பிறகு சாகர போதை சிவ பாரசதர்களோ விஷ்ணு பாரசதர்களோ வந்து ரெடியாக நிற்பாங்க அது உனக்கு மாத்தம்தான் தெரியும் பக்கத்தில் இருக்கிற பக்தனுக்கு கூட தெரியாது ஆகையினால் வந்து அவங்களாம் அவங்க கூட்டின்னு அந்த லோகத்துக்குழுந்து போவோம் அந்த லோகத்தில் என்னென்னா சூரியன் வெளிச்சம் கிடையாது சந்திரன் வெளிச்சம் கிடையாது ஏன்னா பகவானே வெளிச்சமாக இருக்கிறதுனால பகவானே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறனால கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கார் ஆனால் கோட்டி சூரிய பிரகாசமாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அவர் தெரியவார் கண்ணு கூசுமேன்னு சொல்லிவிடாது இந்த ஆயிரம் வார்டு பொறுப்பே கண்ணு கூசுறது அங்கே கோட்டி சூரிய பிரகாசம்னா கண்ணே தெரியாமல் போயிடுமே இருட்டா இருந்தாலும் தெரியாது ஒவ்வொரு வெளிச்சமா இருந்தாலும் தெரியாது ஆனால் அவங்க கண்ணு தெரியணும் அங்க வந்து பகவான் வந்து சூரியனை மாதிரி இருந்தாலும் சந்திரனை மாதிரி குளிர்ச்சியா இருப்பார் அந்த லோகத்துக்கு போய் அப்புறம் அங்கேயே இப்படியே கைய கூப்பிட்டு அந்த காலம் அப்படியே இருக்கும் கிடையாது முடிவே கிடையாது அதனால அங்க இருந்து எத்தான் தான் மறுபடியும் நீங்க வரவே மாட்டேன் எப்படி இருக்கு விசிஷ்டா இருக்கு விசிஷ்டா இருக்கு விசிஷ்டா இருக்கு அதனால வந்து சௌகரியமா போச்சு போயிடணும் மோட்சம் கண்டிப்பா இங்க கிடையாது இங்க வந்து நீ பிறந்துட்ட ஏதோ இறைவனை வந்து புகழ்ந்து பாடி அதனால எல்லாத்தையும் மறந்து மறக்கடிக்கிற வித்திய சொல்லிக்கொடு துன்பத்தை மறப்பது எப்படி உன் சந்தோஷத்தை உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் தெரியுமா அது யோகான்ல இருக்கோ எதுல இருக்கோ தெரியும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அவருமே உன் பாரத்தை வைத்துக் அவர் தன் சிறகுகளால் உண்டி மூடுவார் மூடுவார் என்ன சொல்லுவாங்க பிரம்மனை விசாரணம் பண்றதுன்னு சொன்ன அந்த பிரம்மனை சொல்றேன் கிடையாது அது பிரசித்தமானதா அப்பிரசித்தமானதா சாஸ்திரத்துல நல்லாவும் சொல்லிருக்கு சொர்க்கன் சொல்லிருக்கு நரகம் சொல்லி இருக்கு எல்லாம் சொல்லி இருக்கு ஏகப்பட்டது சொல்லி வச்சிருக்க அங்க இருக்கு இந்த யாகம் பண்ணினா வந்து ஏதோ ஒரு சொல்றது உனக்கு சொப்னத்தில் வந்து கருப்பு தரமுடி தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த பலன் கிடைக்கிறதுங்கிறது இன்னும் உபனேஷத்துலேயே வந்துடுது கிருஷ்ணகேஷஹா ஏதோ ஒரு வாங்கி எனக்கே மருந்து அதாவது இந்த ஹோமம் பண்ணால் ஒரு கனவு வரும் அந்த ஹோமம் பண்ணால் அந்த கனவு வரணும் அந்த கனவுல அந்த காட்சி தெரிஞ்சதுன்னா இந்த ஹோமத்துக்கு பலன் கிடைச்சாச்சு நடத்தணும் அப்படி சொல்லியிருக்கு அந்த ஹோம் பண்ணோன்னு கனவு வரலன்னு வச்சுக்கோ என்ன பண்றது இல்ல கனவு வந்து இவன் கனவு வந்து சொல்லுங்க இன்னொருத்தருக்கு வந்து இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது முடிய முடியாது நான் ஒரு கனவு கண்டேர்ல ஒரு ஆளு ஒரு ரொம்ப கர்வம் பிடிச்ச ஆளு ஒருத்தர் அவர் தான் இப்ப ஜீராக இருக்காரு அவர் அவர் ரொம்ப எனக்கு பழக்கம் அவர் வந்து ஒரு ஒருத்த ஒரு ரெண்டு மூணு நேரம் கடை இதுல கடவுளை தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவார் கும்பிட்டு ஒரு நாளைக்கு எங்க ஐயங்காட்டார் இப்போ அவர் தான் போயிட்டா இருக்கு ராமானுஜன் படத்தில் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்க அவர் மாத்திரம் தான் இருக்கா அவர் வந்து அங்க அவர் அங்கே இருக்கிற போது ஒருத்தர் வந்தார் ரொம்ப க்ளோஸ் தினம் அவரை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பழக்கம் வந்து சாமி நேற்று வந்து பெருமாள் கடவுள் வந்து நான் கோயிலுக்கு வந்தா எனக்கு மாலை மரியாதை எதனா விசேஷமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படியா ரொம்ப ஆள் ரொம்ப நுணுக்கமான ஆளுக்கார் என்ன அப்படியா என்ன பாக்கியம் என்ன பாங்கியம் அழிஞ்சு நாங்கள் பாருங்க பெருமாளுடைய கருமையும் பாருங்கலாம் சொல்லிட்டு அதை கூப்பிட்டு அழகா மாலை எல்லாம் போட்டு வச்சு கிச்செல்லாம் மரியாதையெல்லாம் பண்ணி மூணு நாள் பண்ணாரு வரும்போதெல்லாம் தினம் வருவார் மூணு நாள் அடுத்த நாள் நாலாம் நாள் வரும்போது பெருமாள் வந்து நேற்று என் கடவுல சொல்ல என்ன இது வந்தா கோயிலுக்குள்ளே விடாதுன்னு தான் ஒன்னும் பண்ண முடியல நீ உன் கடவை நான் நம்பினே இல்லை என் கடமை நீ நம்பு இதெல்லாம் பண்ணி நிஜமா நடந்தது நான் இது ஜோக்கு நிஜமா நடந்தது அவரே பண்ணார் அப்பதான் பண்ண உட்காந்து பேரு இந்த ஏன்னா இந்த பிரம்மனை வந்து ஆத்ம வத்திரிகாவே சொல்றது இருக்கு அதுல வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையா சொல்லலாம் அப்புறம் வந்து சாஸ்திரம் சொல்றதுங்கிறதுனால நான் சொன்னேன் அன்னைக்கு இது நம்பிக்கை இல்லை அறிவு சொல்ல முடியும் தாத்தாவோட தாத்தா வந்து இருந்தாருங்கிறது நம்பிக்கையா அறிவான்னு கேட்டா என்ன சொல்றது தாத்தாவோட தாத்தா எதெல்லாம் நேர்ல பாத்திருக்கேன்னா அதான் இருக்கு எதெல்லாம் நேர்ல பாத்திருக்கேன்னா அதுதான் இருக்குன்னு சொல்லணும் அப்ப என்ன அர்த்தம் இருக்குங்கிறதுக்கு வியாப்தியே என்னது பிரத்யம் பிரத்யமா இருந்தா தான் இருக்கு தாத்தாவோட தாத்தாவ நான் பார்த்தது சாமிதுங்க எங்க தாத்தாவோட தாத்தாவ நான் பார்த்ததுங்க எங்க தாத்தாவோட தாத்தா இருந்தா அப்படிங்கறது அறிவா நம்பிக்கையான்னு நான் இருக்க எங்க தாத்தா தாத்தா இருந்தாருங்கிறது அறிவு தான் தவிர நம்பிக்கை கிடையாது அதனால இப்ப நான் ஒரு டிரெஸ் போட்டுருக்கேன் ஒரு ஆள் இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றத காட்டணும் இந்த ட்ரெஸ் இருக்கிறதுனால இதை பண்ணணும் ஒருத்தன் இருக்கணும்னு சொல்றது புத்தி அதனால இவ்வளவு பெரிய ஜெகத்து இருக்கிற போது இந்த ஜகத்துக்கு கத்தா ஒருத்தன் இருக்காங்கிறது விசுவாசம் கூட இல்லை போன போறதுன்னு சொல்லி கொஞ்சம் விசுவாசியங்கள் விஸ்வாசியங்கள் சொல்லி வைக்கிற அவனோட விசுவாசத்துக்கு நமக்கு விசுவாச வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம விசுவாசம் பேதம் டாபிக் விஷயம் வந்து இதுதான் இப்ப எல்லாரும் ஒரு குரூப்ல நிக்கிறாங்க அத்தனை பேரும் அதுல அவங்களுக்கு ஆயிரத்தி டடி பரஸ்பரம் விருத்தந்தே தைரயம் அவங்க ஒருத்தர் ஒருத்தரும் சிவனே பெரிதென்றும் சக்தியை பெரிதென்றும் விஷ்ணுவே பெரிதென்றும் அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு நம்ம என்ன சொல்றோம் எங்க பிரம்மன் சிவனா காட்சி எங்க பிரம்மன் விஷ்ணுவா காட்சி அளிக்கிறார் உனக்கு கோபம் அதிகம் இருக்கு எங்க பிரம்மன் எதனாலும் அல்லாவா காட்சி அளிக்கிறார் எங்க பிரம்மன் அது எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது ஓ மதத்தில் அப்படி கிடையாது நீ ஓமதத்துல எங்க பிரம்மன் தான் அல்லாவான் அல்லாவும் பிரம்ம்தான் எங்க கருத்து அந்த கருத்தை நீ ஒத்துக்கிட்டா நீ நானும் ஒண்ணு ஆனையனால யாரும் அத ஒத்துக்க போறது அப்புறம் எம்மதமும் சம்மதம் சொல்ல முடியாது இல்ல நான் சொல்ல போன அத்வைதில எம்மதமும் சம்மதம் தான் ஆனா அத்வைதிக்கு மாத்தம் தான் இது என்னோட ஜான எங்க சித்தாந்தமே நீ தப்புதோ சொல்ற இப்படிலாம் கிடையவே இல்லை சொன்ன பிரம்மன ஆத்மாவா சொல்லலன்னு சொன்னா பிரம்மன் இருக்கிற விஷயத்திலேயே நிறைய சந்தேகங்கள்லாம் ஆகும் பிரம்மனை இங்கே நம்ம ஜீவன் முக்திக்கு நமக்கு முக்கியத்துவம் விழுறோம் ரொம்ப முச்சியதம் விழு ஜீவன் முக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா இங்கேயே பிரம்ம சாட்சா்காரம் பண்ணியாணும் இங்கேயே பிரம்ம ஆத்மா பிரம்மனா புரிஞ்சுக்கிறத தவிர வேறு அவங்க எல்லாம் பிரம்ம சாட்சா்காரம் இங்க இல்லை இங்க அர்ச்சா சாட்சா்காரம் தான் அர்ச்சைய பிரம்மனா பாவனம் ஆஹ் என்னால பாவனை கூட இல்லை அது அவங்களும் சத்தியம் ஆஹ் என்னால வந்து அந்த சாட்சா்காரம் கிடைக்கும் இங்க ஒரு பிரம்மனை பார்க்கறாங்க அங்க இன்னும் பிரம்மனுடைய உயர்ந்த நிலையை பார்ப்பாங்க பிரம்மனுடைய தாழ்ந்த நிலை இது அர்ச்சை பிரம்மனுடைய உயர்ந்த நிலை என்னது அந்த பரமபதம் பரம் பரம் வியூகம் பரம் வியூகம் விபவம் அர்ச்சைன்னு அவங்க இருக்கு பரம்னா பரமபதம் மேல இருக்கேன் இருக்கு இருக்கோஷ் போய் போனால் தெரியும் நாலு அந்த பரமபதம் தான் உபதேசம் இருக்கு யாரு திருக்கட்சி நம்பிக்கிட்ட வாங்கிட்டு இந்த திருக்கட்சி நம்பிக்கை திருக்கட்சி நம்பி இங்க வந்து அந்த உபதேசம் மண்டல தூண்ட வரைஞ்சிருக்கும் அங்கே மேலே இருக்கும் அந்த மேல கோபுரத்தில் வந்து பரமபதம் அதுக்கு அடுத்தது வந்து பார்க்க பார்க் கடல் வந்து வியூகம் அது அடுத்தது வந்து விபவம் விபம்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவதாரங்கள்லாம் விபவம் அர்ச்சைன்னா ரங்கநாத் இந்த ரங்கநாத இருப்பாடு விக்கிரத்துல வச்சிருக்கோம் இல்லையா அப்படியே சாம்ராணி காமிச்சுட்டு இருப்பாங்க கொசு வழியெல்லாம் போட்டு மூடுவாங்க வெளியில மழை பெஞ்சா உள்ள புடப்பிடிப்பாங்க கொஞ்சமா அவ்வளவுக்கு எத்தனை நாளைக்கு அந்த பக்தியோட பண்றதுங்கிறதா கேள்வி இல்லை நிறைய இருக்கு தொடர்ந்து இருக்கணுமே மழை பெய்து மழை பெய்து ஓடணும் சுவாமிக்கு நன்றி ஓடும் ஓடணும் வெளியில் மழை பெஞ்சு அவங்க ஓடி போய் பக்தியோட நானும் பரிகாசம் பண்ணலை அது வந்து அப்படியே இருக்கு அதில் என்னெல்லாம் தோஷம் இருக்குதுன்னு பன்னிநாத்தானே தெரியும் குணதோஷங்களை பண்ணணும் பார்க்கணும்னு பன்னிநாத்தானு தெரியும் அந்த பக்தினால அவங்க எல்லாரும் அதனால தான் அவங்களுடைய மதத்தில் வந்து கர்மம் ஞானம் பக்தி அது பிரபக்தி கர்மம் கர்மம் பண்ணி நம்ம வைதிக கர்மங்களை எல்லாம் பண்ணி அது வந்து பகவான பத்தின மகிமெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் பகவான் கிட்ட பக்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ண பிரபத்தி பண்ணிட்டா அவர் வந்து கண்டிப்பா மோட்சம் கொடுத்து பிரம்மன் வந்து பிரசித்தமா அப்பிரசித்தமாங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஸ்ருதி சொல்லி இருக்கு இருக்கு அவர்கிட்ட பக்தி பண்ணுவோம் சாத்தின் பரம பிரேம ரூபா அனுராம் பண்ணுக்தி பகவான் நீங்க சங்கராச்சாரியா இருக்கா இப்படி எழுதல வேற யாரும் இப்படி சொல்லலாம் பாருங்க ராமானுஜர்லாம் வச்சிருக்கேன் பிரசித்தம் வா அப்ரசித்தம் வா சா இது பிரசித்தமா அப்பிரசித்தமா பிரசித்தமா இருந்தா தெரிஞ்சதா இருந்தாசி தவ்யம் எங்கேயும் அவர் கொடுக்கிறார் பின்னாடி சொல்ல போற வேதாந்த வாக்கியம்சான்னு சொல்ல போறார் ஆகையினால அது வந்து நாம புரிஞ்சுக்கணும் இது பிரசித்தமாயிருந்தா பிரம்மத்தாரியை விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்பிரசித்தா பிரம்மத்தாரியும் ஏன்னா அது விளக்கம் சொல்ல அஸ்தி தாவத் பிரம்ம நித்திய சுத்த புத்த முக்தம் சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம் சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம் நித்தியசுத்தபுத்தாவம் அஸ்தி இருக்கிறது அப்படின்னு யாரு சொல்ற வேதாந்த வாக்கியங்கள் சொல்லு ஏன்னா எல்லாரும் ஆஸ்திகர்கள் அதனால ஞாபகம் பிரம்மசப்தி வியுப்பாத்தியமான நித்யசுத்தாத அர்த்த பிரதீயன் வுற்பத்தியமான பிரம்மசப்தத்தினுடைய பொருள் நித்தியா பிரதீயந்தே தாத்துக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது பெரிய பொருள் பொருள்னு சொல்லும் பொழுது இந்த அர்த்தங்கள்லாம் வருகிறேன்னா என்று தோன்றுகிறது என்று விளங்குகிறது என்று காணப்படுகிறது ஆஹ் பிரகத்தேகே தாத்தோகோ அர்த்த अद्कु के अर्थ नाम पार्थमे अर्थ पड़े अभी आत्म्रम्ह अस्तिव प्रसिद्ध अच्छी அல்ல சர்வசிய ஆத்மத் திவ பிரசி இப்போ பிரம்மன் பிரசித்தமா அப்பிரசித்தமான விகல்பம் பண்ணியாச்சு பிரம்ம பிரசித்தமாக இருக்கிறதா அப்பிரசித்தமாக இருக்கிறதா பிரசித்தமாக இருந்தால் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை அறிய விரும்ப வேண்டியதில்லை பிரசித்தமாக இல்லை என்றால் அதை ஆராய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னா என்ன பண்றது சங்கராச்சாரிய விளக்கம் அஸ்தி வாக்கியம் அதை மனசுல வச்சுன்னு சொல்றாரு சங்கராச்சாரியர் அதுக்கு இந்த அர்த்தம் எல்லாம் வியாபார சாஸ்திர திருஷ்டியில பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்லிருக்கு அந்த பிரம்மனை எப்படி சொல்லி இருக்கு சாஸ்திரம்னா ஆத்மத்வாற்ற பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி எல்லாருக்கும் ஆத்மாவாக பிரம்மம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால பிரம்மம் இருக்குங்கிறது பிரசித்தம் நன்றாக தெரிகிறது எல்லோரும் ஆத்மாவினுடைய அஸ்தித்வத்தை சொல்லுகிறார்கள் இப்படி கனெக்ட் பண்றார் பிரம்மம் இருக்கிறது வேதம் சொல்லி இருக்கிறது அந்த பிரம்மம் ஆத்மாவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது ஆத்மா எல்லோருக்கும் பிரசித்தமாக இருக்கிறது ஆத்மா பிரசித்தமாக இருப்பதால் ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்லுவதால் பிரம்மம் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி இருப்பதால் ஆத்மரூபமாக இருக்கிற பிரம்மம் பிரசித்தமானதுதான் அப்படி கனெக்ட் பிரம்ம அஸ்தி ஆத்மரூபேண பிரம்ம அஸ்தி ஆத்மா சர்வதேஷா அதிப்பிரசித்திரம அஸ்தி எனவே பிரம்மன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறமானது இவருடைய அப்ரோச் சர்வோகி ஆத்மா அஸ்தித்வம் பிரத்யேகி நன்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரத்யேதி விளங்கிக் கொள்ளுகிறார்கள் எல்லோரும் ஆத்மாவின் இருப்பை நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் உணர்கின்றார்கள் உணர்கின்றார்கள் அகம் அஸ்மி இத்தியேதி பிரத்யேதி இந்து பிரத்யேத்தியேவ அப்படி சொல்ற ஒரு டிப்பணி வேறு அதாவது நான் இருக்கிறேன் என்று விளங்கிக் கொள்ளாமல் இல்லை நன்று விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அகம் அஸ்மிதினா ரெண்டு நா போட்டா என்ன ஆயிடும் ரெண்டு நாட்டமான என்னும் அஸ்தி ஆயிடும் எல்லாரும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால சாய்வ சச்சிதாத்மனா பிரசித்தி இத்தர்த்தா சொல்றம் அஸ்மிதி நினைப்பதில்லை யாரும் சொல்ல முடியாது நான் இருக்கிறேன் என்பதை யாரும் மறுக்க முடியாது நான் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன சொல்றோம் தூக்கத்துல கூட நாம இருக்கேன்னு நம்ம நினைக்கிறது இல்ல ஏன்னா அந்த கரணம் லயமா இருக்கு நான் இருக்கேன்னு நினைக்காததுனால நான் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா இல்ல மனசு வருகிறது மனசு போகிறது நான் வர்றது இல்லை நான் போறது மனம் வந்தா மனசோட சேர்ந்துன்னு நான் மனசு தூங்கி சொன்னா நான் பேசாம இருப்பேன் பேசாம இருப்பேன் ஒண்ணு நினைக்க கூட மாட்டேன் ஆக நினைப்பிற்கு மனம் நான் வகுப்புல சொல்லியிருக்கேன் இத ரொம்ப முக்கியமான விஷயம் இது அதனால என்னை நான் நினைப்பதற்கு மனம் தேவை என்னை நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து பேசுவதற்கு வாயு வேணும் பேச்சு வேணும் நான் இருக்கிறேன் தேவை அதனால இருக்கிறேன் நினைப்புக்கு மனம் தேவை நினைப்புக்கு மனம் தேவை பேசுவதற்கு மனமும் வாயும் தேவை பேச்சாற்றமும் தேவை பேசக்கூடிய சக்தி பேசாட்டம்னா அந்த அர்த்தம் பேசக்கூடிய சக்தியும் ஆனால் அதெல்லாம் இது ரெண்டு இல்லாட்டா நான் இல்லைன்னு எப்படி சொல்ல நான் ரெண்டு இல்லாட்டாலும் நான் இருக்கிறேன் ரெண்டு இல்லாட்டாலும் நான் இருப்பேங்கிறது என்ன பிரமாணம் இப்ப நான் இதர சேர்ந்திருக்கிறதா பிரமாணம் நான் வந்து சேர்ந்திருக்கிறதா பிரமாணம் சேர்ந்திருக்கிற போதே அந்த அண்மையை வத்திரேக்கம் பார்க்கும் பொழுது நான் வந்து இந்த உடம்பு மனசினுடைய இருப்பையும் காண்கிறேன் இதனுடைய இருப்பின்மையும் காண்கிறேன் இதனுடைய பாவத்தையும் காண்கிறேன் இதனுடைய லயத்தையும் காண்கிறேன் அல்லது அபாவத்தையும் காண்கிறேன் நீ அல்ல அறிபடு பொருள் நீ அல்ல உடம்பு மனசெல்லாம் சேர்த்து அறி அறிபடு பொருள் நீ அல்ல அறிபடா பொருள் நீ அல்லங்கிறது உறக்கத்துல அறிபடாத பொருள் என்னது அரிய அறிபடாத பொருளா இருக்கிறது என்ன மனசும் விளங்கல உறக்கத்துல அறிபடா பொருள் அனுபவிக்கப்படுகிறது அறிபடும் பொருள் கனவிலும் விழிப்பினும் விழிப்பினும் அறிபடும் பொருள் காணப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் அறிபடா பொருள் காணப்படுகிறது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் அதெல்லாம் ஞாபகம் படிக்கணும் பிரசித்தி சார் ஆத்மா இருக்குங்கிற பிரசித்தி இல்லைன்னு சொன்னா எல்லோரும் நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டான் யாரும் சொல்ல மாட்டான் ஏதாவது சொல்றதா இது வந்து கேலண்டரோ இந்த வஸ்துகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது அகம் அஸ்மி அப்படின்னு பீலிங்ஸ் இருக்கா இந்த குழந்தைக்கே இல்லை நம்ம தான் கிரியேட் பண்றோம் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கு இப்போ நம்ம வெளியில போய் பார்க்கறோம் செடியெல்லாம் பார்க்கறோம் செடி வந்து ஒரு செடி கோணையா இருக்கு ஒரு செடி நல்லா இருக்கு ஒரு செடிமா இருக்கு ஒரு தென்னைமரம் இப்படி போறது ஒரு தென்னை மரம் நேராக போறது தென்னை மரத்துக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இருக்குமா பக்கத்து தென்னை மரத்தை பார்த்து பிராம்பிடுமா ஐயோ அந்த தென்னை மரம் எவ்வளோ அழகா போகுது நம்ம பிறகு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி இந்த தென்னை மரம் வருத்தப்படுமா எந்த வசூக்காவது காம்ப்ளெக்ஸ் இருக்கா நமக்கு தான் இப்படி இருக்கு எல்லா காம்ப்ளெக்ஸும் நமக்கு தான் இருக்கு எல்லாம் வந்து பணக்காரம் அதுக்கு ஏதாவது இருக்குமா நல்லா காய்க்கிற தேங்காய் காய்க்கிற மரத்துக்கு என்ன பக்கத்து மரத்தை பார்த்து பாத்தியா நான் எவ்வளவு காய்க்கிறேன் பாத்தியா நீயும் இருக்கிய மரம் மரமா இருக்கு அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸ் அதுக்கு இருக்குமா இதுக்கெல்லாம் தயாசம் ரொம்ப நிறைய சொல்லுவாரு வந்து இந்த மாடு கொம்பு இருக்கு அலங்காரம் அலங்காரம் பண்ணி இந்த நாய்க்குட்டிக்கு போட்டு கழுத்துல தங்க செயல் எல்லாம் போடுறாங்க வேற வெதி இல்லப்பா அதனால அதெல்லாம் போடுறாங்க அப்போ வந்து நாய்க்கு வந்து நான் போட்டுருக்குறது தங்க செயினா தெரியுமா எங்கேருந்து வந்து தெரியுமா சிங்கப்பூர் செயின் இது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்குமா நமக்கு தான் எல்லாம் நாய்க்கு போட்டு பார்த்துட்டு அதுப்பாவும் அது துக்கமாக நம்ம வந்து இது நம்ம காம்ப்ளெக்ஸ் அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னா நம்ம வந்து மிருக மாதிரி ஆகிடுறதானு கேள்வி கேட்க நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸே வேண்டியிருக்கும் நம்ம எப்படி இருக்கோம் ஒரு நாய் இன்னொரு நாயோட கம்பேர் பண்ணி பாத்துண்டு நமக்கு ஆயிட்டு ஒரு ஒரு பணக்காரர் வீட்டு நாய் ரோட வந்து கற்பனை பண்ணிப்பா இதெல்லாம் இமேஜின் பண்ணணும் நம்ம கூட நமக்குலாம் இப்படி ஏன் வருது அதுக்கெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னா நம்ம என்ன புத்தி இருந்தும் மிருக மாதிரி இருக்கும் அந்த வீடு இப்படி இருக்கு நினைச்சுக்கிறான் நான் தெரியவன்னு நாம வேற அவன் தெரியாம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஒரே தகராறு சர்வோகி ஆத்ம அஸ்தித்வம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல நமக்குதான் நல்ல விட எல்லா ஜென்மாவும் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன தெரியும் சரி நல்லவர்கள மனுஷன் தான் இந்த இது பேர் காம்ப்ளெக்ஸ்ங்கிறாங்க தமிழ் படுத்தவே தெரியல காம்ப்ளெக்ஸ்ங்கிறது நம்மளை பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் நம்மளை பற்றி நமக்கு ஒரு எண்ணம் இன்னொருத்தரை பற்றி நமக்கு ஒரு எண்ணம் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அதை பிடிச்சுக்கணும் அதை விடவே மாட்டேங்க அது பார்த்தியா இதை பார்த்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் சில பேருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அதுவும் எங்கேயாவது இருக்குமோ அது நாய் ரோடில் போற நாய் தெருநாய்க்கு வந்து நாய் பார்த்து இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருவாங்க சுபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு சுப்பீரியார்டி அதாவது உயர்வு மனப்பான்மை மனப்பான்மைங்கிறாங்க தமிழ்ல உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை நடு மனப்பான்மையை பத்தி பேசுறதே இல்லையா உயர்வு மனப்பான் மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை வந்து நம்ம உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை மேலோரெல்லாம் பெரியவரெல்லாம் பெரியரும் சிறியவர்கள் சிறியரும் அதனால நாங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசும் இல்லை சில ஒரு காம்பெல்தான் சில பேர் உண்டு நானும் ரொம்ப ஓகோன்னு இல்லை அதே சமயம் மட்டமும் இல்லை பரவாயில்ல ஒரு ஏதோ லெவல்ல போயிட்டு இருக்க அதனால அந்த லெவல்ல ஆள் வச்சு எல்லாம் சார் இதெல்லாம் வந்து இருக்கிற போது பார்த்தா எல்லாரும் அதானே கம்பேர் பண்ணுவாங்க இவர் சாமியார் டிவியில் பேசுறதுக்கு முன்னாடி டிவியில் பேசினாருங்கிற காம்ப்ளெக்ஸ் இல்லை இப்போ புதுசாக வந்துருக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் இவரே அவரை உடனே அது இப்படி தெரியுமா அந்த டிவியில் அப்படி இருக்கு இந்த டிவியில் தலையில் கை வச்சுக்க வேண்டும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக வேண்டிய நான் இதெல்லாம் இது பண்ணலை இதுதான் சம்சாரம்னு காம்ப்ளக்ஸ் வச்சுக்கிறோமே அதுதான் சம்சாரம் நிறைய இருக்குது ஆத்மா இல்லைன்னு சொல்லிவிட்டாத் பிரசித்தமா இல்லைன்னா யாருமே நான் இல்லைன்னு சொல்லி விடுவார்கள் அதனால முதல்ல அன்பயமா போட்டார் அப்புறம் வத்திரேகமா போட்டார் அப்புறம் ஆத்மாச்ச பிரம்ம திருமூன் செல்ற சர்வசாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தின்னு சொன்னவர் ஆத்மாச்ச பிரம்ம पूर्वपक्ष ब्रह्म आत्म प्रसिद्ध विकल्प इन पूर्वपक्ष பிரசம் நிஜாசிம் அப்போ நான் ஆம்தம் அது என்ன அறிய அவசியம் இல்லை அறிய விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பது மறுபடியும் வாழ்ந்து விட்டதே அதே கருத்து அப்படின்னு கேட்டா அது விசேஷம் பிரதிகே எல்லாருக்கும் ஆத்மா அஸ்தித்வத்துல வந்து அபிப்பிராய பேதம் கிடையாது ப்ராக்கிருத்தாக ஜனாக அப்படி எல்லாரும் என்ன சொல்றா நான் இருக்கேங்க அப்படிங்கிறான் எல்லாரும் நான் இருக்கேங்க அகம் அஸ்மி அகம் அஸ்மி அகம் அஸ்மிங்கிற அனுபவம் இருக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு கீழக்கட்கு சாதாரண ஆள்ல இருந்து பள்ளிக்கூடத்துல பிடிக்கிற குழந்தையில இருந்து எல்லாருக்குமே வந்து நான் நீ இருக்கியான்னு கேட்டா வேற ஒரு முதலாளி இருந்தாராம் அவர் ரொம்ப பந்தா பண்றவரான் கால செருப்பு போட்டுப்பாரு தலையில்தான் செருப்பு வைக்கணும் காலைல செருப்பு இருக்கா பாரு செருப்பு காலில் போட்டு இருக்கிற ஆளு காலில் செருப்பு இருக்கா பாருங்க கேட்டா என்ன சொல்றது சும்மா பந்தா பண்ற பண்ற ஆள் செருப்பு பண்றது இந்த ஜன்னீந்தாரா ஒரு காலத்துல ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்து அவனுக்கு அதுல ஒரு ஆனந்தம் அல்பானந்தம் ஆகையினால அது தெரியல அத மகத்தான நினைச்சிருக்கான் எத்தனை நாளைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான புண்ணியம் இல்ல புரிய போறதா பறமை ஏழையா இருந்தாலும் சாப்பாட்டுக்கே வழியில் ஆனா பிரம்ம விசாரம் பண்றதுக்கான யோகியதும் இருக்கு அவருமா வராது அவனுக்கு இல்லாட்டியும் விருதுநகர் சங்கீத கச்சேரி மாதிரி ஆயிடுச்சு விருதுநகர்ல காசு நிறைய இருக்கு விருதுநகரில் காசு நிறைய இருக்கு இப்ப பரவாயில்லை கொஞ்சம் சங்கீதம் ஞானம் வந்துருக்கு ஒரு காலத்துல காரக்குறிச்சியாக அவங்களுக்கு என்னன்னா ஊர்ல யாரும் பிரசித்தமா அவனை கூட்டம் காத்து வச்சு வாசிக்கணும்னு ஆசை காசு இவங்கிட்ட காசு இருக்கு அவனுக்கு சங்கீதம் தெரியும் இவன் சங்கீதத்தை ரசிக்கிற ஜானம் இருந்தா தானே அவன் முன்னாடி உட்கார்ந்தான் வாசிக்க வரும் அவனுக்கு பார்த்த உடனே வந்து சாப்பாசா தான் என்னன்னு தெரியாது சங்கீதம்னா என்னன்னு தெரியாது ராக அட்லீஸ்ட் ஜனரஞ்சகமான ராகத்தையே ரசிக்கிற ஜானம் இருந்தால் தானே வாசம் வாசிக்க முடியும் பெரிய ஆளை கூட்டிட்டு வந்தே பெருமையில உட்காந்துருப்பாங்க ஆனா முன்னாடி உட்கார்ந்துதான் இவன் என்னதான் திரும்ப திரும்ப போகுது காரணம் சங்கீத ஞானம் இல்லாதனாலும் ரசிக்க முடியும் காளிதாச கிட்ட ரசு கவித்துவ நிவேதனம் ரசிகத்தன்மை இல்லாதவனுக்கு முன்னாடி கவித்தன்மையை சொல்றத தலையழுத்த கடவுளே எழுதிடாதே எழுதிராத எழுதிராதே வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு அது ரசிக்க தெரியாத இடத்துல போய் எவனால பாட முடியுமா அதனால இவர் நீலகண்ட தீட்ச சொல்றாரு நான் படிச்ச வேதாந்தம்னா எப்படி எனக்கு தெரியுமா ராஜா தூங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற நீலகண்ட தீட்சது ராத்திரி வேதாந்தம் கேட்பார் ராஜா எதுக்கு நான் தூங்குவார் புடிச்சு வந்துக்குற நான் படிச்ச வேதாந்தம் ராஜா தூங்குறதுக்குதான் யூஸ் ஆச்சு அப்புறம் அவர் அவரு பொலமீட்டு போயிட்டு வச்சிருக்கோம் நிறைய இடத்துல எல்லாருக்கும் இருக்கு இந்த அஸ்தித் வந்து யாருக்கும் நான் இருக்கேங்கிற விஷயத்துல யாருக்கும் அபிப்பிராயம் கிடையாது பரந்து தி விதிப்பத்தே செலத்துல இட்டுங்கிற அப்படிலாம் சொன்னா தான் இது வெளியில சொல்றது கிளாஸ்ல சொல்ற விஷயம் இல்ல இது அது வந்து ஆத்மா இருக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு லைட்டை போட்டு அது வந்து போட்டுடும் ஒரு தாமரை மட்டும் மேலே இருப்பே போட்டு அதுல கொஞ்சம் சுடலாம் வெளியில அதுக்கு லைட்டை போட்டு இருட்டுருவோம் வச்சுக்கணும் எனக்கு பின்னாடி அது எரியணும் எல்லாரும் எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த செகப் பாருங்க அதுதான் சச்சிதானந்த ஆத்மா நிஜமா நல்லா கதை இல்லை நிஜமா நடந்துட்டு என்னையே கூப்பிட்டு பேசிச்சு சொல்லிவிட்டாங்க நான் என்ன தான் புரிஞ்சுன்னு தான் அவங்க சொல்றேன் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ரொம்ப பெரிய அனுபவிச்சாருங்கிறான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தலையில நிறைய நமக்கு நல்லா ஐஸ் வச்சுட்டு நான் வந்து தெரிஞ்சுட்டு கேஞ்சுட்டு அந்த ஆத்மாவை பத்தி பேசுகிறேன் தெரியல நிறைய ஆத்மாவெல்லாம் சங்கராச்சாரிய காலத்தில் இதெல்லாம் இல்லை சேகபிரைட் ஆத்மான்னா இல்லை கொஞ்சம் பரவாயில்லை இப்போ ரொம்ப மோசம் இருக்கு இப்போ ஆத்மான்னு ஆத்மாவோட கேத்தியெல்லாம் மாறிப்பிடி அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்க தத் விசேஷம் பிரத்தி விப்ரதிபத்தே நிறைய விப்ரதி பத்திகா என்ன அர்த்தம் அபிப்பிராயங்கள் ஆத்மா இருக்குங்கிறது சாமானியம் எல்லாரும் இருக்கப்பா ஆனா வந்து ஆத்மாவோட தத் விசேஷம் தத் விசேஷம்னா என்ன அர்த்தம் பிரம்ம விசேஷம் தத் விசேஷம் சொல்லக்கூடாது ஆக்சுவலா ஆத்மா விசேஷம் ஆத்மாவினுடைய விசேஷ அம்சத்துல எல்லாருக்கும் தப்பான அபிப்பிராயம் இருக்கு நம்ம படிக்கிற போது நினைச்சுன்னு இருக்கணும் என்ன என்ன கேட்டா என்ன சொல்றது அஜிசம் ஜிக்னாசியம் அப்படி கொண்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும் சரி யாரெல்லாம் சொல்லிட்டார் அந்த ஸ்லோகத்திலே அதேதான் தேக மாத்திரம் சைதன்ய விசிஷ்டம் ஆத்மா சைத்தன்ய விசிஷ்டம் தேக மாத்திரம் ஆத்மா இாகிருத்தா ஜனாக லோகாயத்திகாச்ச பிரதிபன்ன ஒரு குரூப் சொல்லுகிறது உணர்வை உடைய உடலே நான் உணர்வை உடைய உடலே நான் உணர்வு உடலை உடையதல்ல அவங்க கொள்கை என்னது உணர்வை உடைய உணர்வை உடைய உடல் நான் உடல் வந்து உணர்வை உடையதா அதனால என்ன சொல்றார் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா தேகமாத்திரம் தேகமாத்திரமே தேகம்தான் அப்படின்னு சொல்லி யாருன்னா பிராக்ருத்தாக ஜனாகா அன்கல்சர்டு பீப்புள் ஒண்ணுமே தெரியாது சாதாரண அந்தமான் தீவு இருக்கிறான் பிராகிருத்தாக ஜனாகா ஒண்ணும் தெரியாது அதனால வந்து ஏதாவது ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில என்னன்னா மோது நம்ம காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மன் ஆத்மா சரீரம் கிடையாது எல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஏதோ ஆரோக்கிய விஷயமா பேச வேண்டி வருது நமக்கு சரீர விஷயமா தானே பேச வேண்டி வருது அப்ப என்ன பண்ண முடியும் சரீரத்துக்கு தான் பேசும் ஆனா அந்த ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் உடம்புக்கு வந்து என்ன ஹார்ட் பிளாக் நீ கேட்டாலே தூக்கி வாரி போடுவோம் ஏன்னா நான் சைதன்ய விசிஷ்டா தேக மாத்த ஆத்ம ஆத்ம போனால் போயிட்டு போகணும் அது இப்போ பிளாக் ஆகணும் இருக்கு அதுக்கு சரி என்ன பண்ணுறது இருக்கிற வரைக்கும் சரி பண்ணிட்டு நம்ம பண்ண ஒழுங்கா சாப்பிட்றதுனால பரவாயில்ல எனக்கு இல்லாமல் சாப்பிட்டு அது வேலை பண்ணாம என்ன பண்ணுறோம் அது சரி தேக மாத்திர ஆத்மவாதி அதனால தான் நிறைய பேருக்கு ரொம்ப போய் பார்த்தா சொல்லுவோம் தேகமாத்திர ஆத்மவாதிகளை எல்லாம் பார்க்கணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் பார்க்கற போது அந்த சரீரத்தை நான் நினைக்கிறதுனால எவ்வளவு துக்கம் எவ்வளவு கஷ்டம் அவங்க மாத்திரமா நினைக்கிறான் எல்லாரும் வேதாந்த கிளாஸா படிச்சுட்டா அவங்களும் என்ன பண்றாங்க ஐயோ அதுக்கப்புறம் என்ன பண்றது என்ன பண்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலையை காண இருக்கு அப்ப என்ன பண்றதோ அது பண்றதோ அதை பண்றது நம்ம சொன்னால் புரியுமா அவங்களுக்கு பாவம் சொன்னா அடிக்கடிங்க நமக்கும் அந்த நேரத்துலன்னா அதெல்லாம் சொல்லாம சரி ஜோசியர் பார்த்தீங்களா டாக்டர் பாத்தீங்களா அந்த டாக்டர் பாத்தீங்களா இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா எப்படியா பேசிட்டு கொடுத்துட்டு கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்ப வந்து வேதாந்தம் கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையும் வந்திருக்காது நான் அந்த இடத்துல சொன்னா எப்படி நீங்க இதுக்குத்தான் சொல்றது இந்த மாதிரி கஷ்டம் வர நேரத்தில் வேதாந்த எவ்வளவு மகிழமையும் உடைய எதுவுமே தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே வகுப்பு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா சரி வருங்க அந்த நேரத்தில் அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் என்னது அந்த இடத்துல தான் என்னது சாதாரண ஜனமிஷன் ஊரோடு ஊரோடு ஒத்துவா அதனால நவுதி நம் ப்ராகிருத்தாக லோகாயத்திக்காக லோகாயத்திக்க ஒரு குரூப் இன்னொரு காட்டுல இன்னொன்னு சொல்றாங்க லோகாயத்திக்காக அவங்கன்னா இந்திரிய வியாபாரம் தான் அவங்களுக்கு சும்மா எல்லாம் இருக்கிறவர்கள் சாப்பிட்டு தூவினு சுகமா அரட்டை அடிச்சுட்டு போய் சாரவே லோகாயத்திகா பிரதிபந்த அவங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க இந்திரியாண்டியவ சேத்தனானி சேதனானி அது இந்திரியங்கள் தான் அப்படின்னு தேகம் பிராணம் பிராணா தேகாத்மவாதிகள் பிராணாத்மவாதிகள் இந்திரியாத்மவாதிகள் சலாம்னா இது க்ஷணிக்வாதம் புத்தி சலாம் புத்திம்னா என்ன கணிக்க விஜயானவாதிகள் சொல்லுகிறார்கள் அல்ல சேதனே ஆத்மா இத்தியவரை உடம்புக்குள்ளே அஞ்சு ஆத்மா இருக்கணும் கண்ணாத்மா வேற காதாத்மா வேற மூக்காத்மா வேற நாகாத்மா வேற தோலாத்மா இந்த அஞ்சு ஆத்மாவும் சேர்ந்து படுத்துறாங்க அடிக்கடி வந்து இவர் கூடுவாரு இந்த ஆத்மா அந்த ஆத்மா கூடுவார் அப்ப ஆத்மாத்மா கம்பெனி இருக்கேன் கண்ணாத்மாவுக்கும் காதாத்மாவுக்கும் பக்கத்துலேயே இருக்காரு ஏகாந்தமாவது வாசமா கண்ணாத்மா காதாத்மா மூக்க ஆத்மா நல்லா தான் இருக்கு சொல்றது கூட நாகாத்மா அப்படி இந்த ஆத்மாவா இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படிப்பா ஒருத்தன் தகதார் பண்ண ஆரம்பிச்சா ஒருத்தன் தனியா இருந்தா என்ன வித்தியாள் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள அஞ்சு ஆளுந்தான் ஒரு ஆள்னு நினைச்சுக்காதேப்பா உள்ளுக்குள்ள ஓராயிரம் ஆள் உட்கார்ந்து இருக்காங்க எண்ணமும் ஒரு ஆள் தான் உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் அப்படி ஒரு சினிமா உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு என்பதுவா செல் முடிந்தது என்ன கணக்கம் உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி அது ஏதோ கணக்குக்காக சொல்லியிருக்கு எண்பது கோடி இல்லை மேல அனந்தாவை பேர் சொல்றாரு மன இத்தன் ஒருத்தரும் ஆத்மசப்து அர்த்தம் எச்சாசிய சந்ததோ தஸ்மாத் ஆத்மேட்டு கீர்த்தியாரண் வார்த்தைகத்துல ஆத்மாவுடைய நிறைய லட்சணம் சொல்றாரு சுரேஸ்வராஜர் ஆத்மானா என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றாரு ஆத்மான்னா என்னன்னு ஒரு சோகம் இருக்கு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் முரணங்களை சொன்னோம் எச்ச ஆப்னோதி ஆத்மாங்கிறதுக்கு ஆப்னோதி அத்தி சந்த ஆீ ஆனோச்சாத் விஷஜஜா வியாவிக்கிறதோ எது எல்லாவற்றையும் தாங்குகிறதோ எல்லாவற்றையும் தாங்குகிறதோ எது எல்லாவற்றையும் நுகர்கிறதோ எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு பெயர் எது ஆப்னோதி எது ஆதத்தை எது விஷய அத்தி எது சந்ததா பாவகா சா ஆத்மா கேத்தது மாறிப்படுங்க அப்படி வந்து இருக்கு லோகாயத்திலே லோகாயத்திக மதத்திலேயே மூணு குரூப் ஒரு குரூப் உடம்பு ஆத்மாங்கிறது குரூப் இந்திரியங்கள் ஆத்மாங்கிறது இன்னொரு குரூப் வந்து மனசு ஆத்மாங்கிறது அப்புறம் வந்து விஜய் மாத்தம் கணிகம் கணிக விஜயானவாதா யோகாச்சார பௌத்தானாம் அப்புறம் வந்து யாரு ஏழு என்னது சூன்யம் இத்தியப்பரே சூன்யவாத மாத்தியமிக பௌத்தானாம் மாத்தியமிக பௌத்தர்கள்னா கிராமி எல்லாம் அப்புறம் வந்து எட்டு தார்க்க மதம் அஸ்தி தேகாதி வதிருக்தா சம்சாரி கர்த்தா போக்தா இத்தியப்பரே உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்கு ஆனா அது சம்சாரி அது கர்த்தாவா இருக்கு போக்தாவா இருக்கு அப்படின்னு சொல்லி தார்க்க மதம் அப்புறம் ஒன்பது ந கர்த்தாத்யே சாங்கிய மதம் அதிர மதம் ஈஸ்வர பத்தஞ்சலி ஈஸ்வர்த்தி கேச்சித் பத்தஞ்சலியோட யோகமாவது நம்ம ஆரே அதே ஆத்மா சகா ஜீவனுடைய ஆத்மாவாக அவர் இருக்கிறார் இது வேதாந்தினா மதம் அதனால வேதாந்தி மதம் இது ஈஸ்வர ஆத்மான்னு நம்ம இவருடைய ஆத்மாங்கிறார் அந்த ஆத்மா வேதாந்திகள் ஒரு கோட்டியம் ரூபாய் ஏகதேசவாதிகள் இப்படி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து என்னது விப்ரதி பத்தியனுடைய ரூப் ஒரு விரிவு தத் விசேஷம் பத்தேகிறது உடம்பா சில பேர் சொல்றாங்க இந்திரியங்களா சொல்லுகிறார்கள் சில பேர் மனசுங்கிறார்கள் சில பேர் கணிக்க விஞ்ஞான சில பேர் சூன்யம்ங்கிறாங்க ஆத்மாவ சில பேர் கர்த்தா போக்தா சம்சாரிங்கிறாங்க சில பேர் இல்ல போக்தா மாத்திரம்தான்ங்கிறாங்க அப்புறம் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க சர்வசக்திமான் சர்வஜம்னு சொல்லுகிறார்கள் யோக மதம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதுல எடுத்துக்கணும் ஆகம மதங்கள்னா இதுதான் சைவாகமோ வைஷ்ணவாகமோனா இதுதான் சேரும் அப்புறம் வந்து என்னன்னா இவங்களுக்குள்ளே அத்வைதர்களுக்குள்ளே ஒரு பிரிவு என்னன்னா அந்த இவருக்கு ஆத்மாவாக அவர் இருக்கிறார் சக ஆத்மா அப்படி சொல்லுகிறார்கள் ஏவம் இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்க வேதாந்திகள்னு சொல்றாங்க தமிழ் புத்தில அப்படியே போட்டிருக்கு இப்படி இருக்கப்பா இவ்வளவு டிஃபரண்ட் ஒப்பீனியன் இருக்கு ஆத்மா எல்லாருக்கும் ஒண்ணுங்கிறதுல சந்தேகம் இல்லை எனக்கு நான் இருக்கிறேங்கிற என்னுடைய அனுபவம் உனக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அகமஸ்மிங்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு அகம் அனுபவம் பசுக்கும் கூட இருக்குங்கிறதுக்கு பசுவா திடிச்சா அவிசேஷாத்துங்கிற அத்தியாசத்துல நம்ம பார்த்துட்டோம் அது இருக்கு இல்லைன்னா அது விவகாரம் பண்ணுவா உள்ள காமிச்சா வர்றது தடி எடுத்தா ஓடுறது ஆகையனால அதுக்கும் இருக்கு அதுல எல்லாருக்கும் அகம் அஸ்மிங்கிற அனுபவம் இருக்கு அகம் கீதிருஷா அஸ்மி நான் எத்தகையவனாக இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் வாழ வாழ வாழ எனக்கு இன்னும் நிறைவே வரலையே முதல்ல பத்து லட்சத்துக்கு படாத பாடு பட்டேன் இப்ப கோடிக்கு படாத பாடுபட்டு இனி நூறு கோடிக்கு படாத பாடு அப்புறம் திரும்பவும் நிற்கவா போறது அகிலவெல்லாம் கட்டி ஆடிடிலும் கடல் மீதிலே ஆணை செல்லவே நினைவாருனா வித்தேஷனா லோகேஷனா என்று ஒழிந்துடுமோ என்னைக்கு போகுமோ தெரியலேங்கிறார் இல்ல அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டே இருக்கு வளர்த்துட்டே இருக்கு போய் போடுங்க சம்தான் என்ன கடைசியில் வேதாந்த படிக்கிறதுனால ஹேண்டில் பண்ண முடியுது வேதாந்தம் மாத்திரம் படிக்கல மாதிரி ரொம்ப சூத்திரம் ஆனா வேண்டியிருக்கு ஆரம்பிக்கிறத பார்த்தா யார் புனக்கு மணி கட்டுறதுன்னு தெரியல எல்லாம் கிறிஸ்தவங்கள் ஏகப்பட்டது பண்ணிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இப்பவே அவங்க நிறைய வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டு நம்ம ஊர் சேனல் அத்தையும் வாடகை எடுக்கலாம் வெளிநாட்டுல இருந்து ஒற்றா பணம் என்ன அவனுக்கு என்ன அங்க ஊர் காசுக்கும் இந்த ஊர் காசுக்கும் கவலையே கிடையாது தூக்கி போட்டு என்ன நீங்க சீப்பு வேற அங்க இருக்கிறத கம்பேர் பண்றவோ இங்க சீப்போ சீப்போ அதனால என்ன நீ தினம் பாக்கலாம் விஜய் டிவியில ஒரு வெள்ளக்காரி பேசிட்டே இருக்க தாரம்பு பேசுற சாயங்காலம் பேசுறா இங்கிலீஷ்ல வேற தனியா நடக்குது சாயங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நடந்துட்டே பேசிட்டே இருக்கா கடைசியில வந்து இயேசுக்குள் அடங்கும் அடங்கம் சொல்லிட்டே இருக்கா தேவன் என்கிற இயேசுவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அடியில் அடையில சொல்லிட்டு இருக்கான் மறந்து விடுவோமா தச்சப்தான் தெரியும் அதுதான் வேலை இருக்கு அது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு அப்ப என்ன இது என்ன ஆயிடுச்சு இவர் போய் போயிருக்காரு அவங்க கதை சொன்னாதான் அவங்களுக்கு போயிருக்கும் பரவாயில்ல படிச்சோம் ஏன்னா எப்படி எல்லாம் விருத்தி ஆகுங்கிறதுக்காக நினைச்சா சம்சாரம் சம்சாரத்தை சம்சாரம் நினைக்கலன்னா சம்சாரம் இல்லை இல்ல மனைய மனுஷியானா காரணம் பந்தம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவுதான் இவர் என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட போயிருக்காரு அவன் படுத்துறான் உட்காத்து வைக்கிறான் இருங்கிறான் சொல்றான் மாத்திரான் போறான் தலைவர் வந்து இவர் இன்னொருத்திட்ட நொந்துகிட்டு இதுக்கு நம்மளே ஒரு சரி குட் பாயிண்ட் அப்படின்ட்டார் அவர் கரெக்ட் நிஜமா நீ சொன்னது நூத்துக்கு நூறு சரி அப்படி பண்ணினா தான் சரி வரும் வாஸ்தவம் தான் அவர்கிட்ட பணம் இருக்கு இவர்கிட்ட தமிழ்நாட்டுல இத்தனை மடம் இருக்கு இத்தனை சாமியா இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க அமிர்தானந்தமே இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க ஏன் பண்ண ஆமா நல்ல ஐடியா வச்சு எப்படி ஞான சக்திக்கு அப்புறம் என்னது அப்புறம் அவங்க ஏன் பண்ண கூடாது அவங்க உடனே ஒரு கூட்டம் வருது பண்ணிக்கோங்க சுவாமி நீங்க தான் அதுக்கு உங்களுக்கு தான் எல்லாரையும் தெரியும் எப்படி அப்படி வரும் அடுத்தது எல்லாம் நீங்க தான் செஞ்சா செஞ்சு விடுறேன் வாஸ்தவன் தான் சனாதன திறமை சம்ரட்சணம் பண்ணணும்னு கங்கணம் பல பேர்ல நானும் கொடுத்தேன் பண்ணிடுவோம் நடக்கோ அது ஒரு பக்கம் போயிட்டு சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா எங்க முடிக்கிறது எதுக்காக சொன்னேன்னு கேட்டா ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆத்மா பத்தின விஷயத்துல இதுக்கு வந்து சொன்னாப்பா நல்லா தான் சொன்னேன் அது வந்து இந்த விருத்தியாருது ஆத்மாஸ்தி இதுக்கு இல்லப்பா நான் எதுக்கா இந்த கதையெல்லாம் பேசினேன்னு சொன்ன அதாவது இந்த சம்சாரத்தான் பூர்ணம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா நினைச்சுட்டு இருக்காங்க வந்தாச்சு விஷயத்துல வந்தாச்சு அதான் அதோட மகிமை மறக்க வைக்கும் அல்ல ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா தங்களை நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு குறை என்னன்னா தன்னை வந்து குறையாவே இருந்தது அதனாலதான் ஒரு ஸ்லோகம் முக்தி நெறி புஸ்தத்துல இருக்குல்ல அந்த ஸ்லோகத்தை படிச்சு பாருங்க திரும்ப போய் படிங்க எல்லாருக்கும் அந்த புத்தம் இருக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த புத்தம் முக்தி நினைச்சு அதுல வந்து ஒரு ஸ்லோகம் அருமையா சொல்ற அபின் வித்தியாத்திய மகா சுவாமி எல்லாரும் ஆளாடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து உடம்பே ஆத்மா இவர் அப்படி சொன்னார் அப்படி சொன்னார் கடைசியில என்ன சொன்னார்னா பரமாத்மாவை நீ பஜனை பண்ணணும் அவர் நீ தாசன் அவர் உனக்கு ஆண்டவன் நீ அவனுக்கு அடிமைன்னு சொன்னாங்க ஆண்டவன் நீதான் ஆண்டவன் சொன்னவர் சங்கராச்சாரிய நீதான் ஜெகத்கர்த்தா மையேவ சகலம் ஜாத்தம் ஜாத்தம் தொய் சர்வம் என்ன நம்ம இது சர்வம் பிரதிஷ்டிதம் லயம் ஜாதி அந்த பிரம்மன் தான் நீ இருக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால ஆதிசங்கரர் வந்து நமக்கு பிரம்மன் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டார் எல்லாரும் பிரம்மன் அங்க இருக்கு பிரம்மனுக்கு நீ அவருக்கு இப்படி இப்படி குனிஞ்சு குணிஞ்சு அவருடைய சடாரியை தலையில வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அது தோஷம் இல்லை நம்ம ஒன்றும் தோஷமா சொல்லல ஆனா வந்து இவர் தான் மாத்தினார் மாத்தினாருன்னு இவர் புரிய வச்சார் சொல்லலாம் ஒரு ஒருத்தருக்கும் இந்த குறை நீங்கிறதுங்கிறது அதுல உள்ளது உங்க வேதாந்த ஜானத்துல தான் நான் ஈஸ்வரனுக்கு தாசங்கிறதும் ஒரு வகையான அதை நினைச்சுக்கலாம் தப்பு இல்லை இந்த பாவனையில வந்து அது ஆனாலும் நீ தாசன்தான் அவன் சுவாமி தான் ஈஸ்வரன் சுவாமி நீ தாசன்தானே ஆகையினால பூர்ணன் அவனா நீய அப்படின்னு கேட்டா என்ன பண்றது அவர் ஈஸ்வரனா இருக்கார் நான் அவருக்கு தாசன ஆகிட்டேன் என்ன பண்றதுமா என்ன அப்படிங்க சரி வராதப்பா அதனால அவர்தான் நீ நீ தான் இல்ல பூர்ணத்துவத்தை சங்கராச்சாரியர் தான் கிளீனா சொல்றாரு மற்ற எல்லாருடைய சித்தாந்தத்திலேயும் கடைசியில ஒரு அபூர்ணத்துவம் இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அபூர்ணத்து அந்த அபூர்ணத்துவம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையோ விஷயம் அது விவேகபூர்ணமான பூர்வமானதா அவிவேகபூர்வமானதாங்கிறது வேற விஷயம் ஆனா அபூர்ணம் அபூர்ணம் அபூர்ணத்துவத்தை அடியோட நாசம் பண்றது சங்கராச்சாரியோட வியாக்கியானம் ஒரு ஒருத்தரும் அப்படி சொல்லுகிறார்கள் या सहा वा, युक्ति, युक्ति युक्ति युक्ति वाक्य कंड அந்த ஸ்ருதிக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற போது தப்பான அர்த்தம் சொல்லிவிடுறாங்க யுக்தி எல்லாம் சொல்றதெல்லாம் போலி யுக்தி சாஸ்திரத்துக்கு பொருந்தாத யுக்தி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆகையினால யுக்தி வாக்கிய தபாசமா அதையே அவங்க வந்து வாஸ்தவமா நினைச்சு கொண்டு என்னது இந்த வழக்கமா சொல்றது நினைக்க எல்லா பாதைகளும் ரோம் நகரத்துக்குத்தான் சொல்லுகிறது எல்லா பாதைகளும் ரோம் நகரத்துக்குத்தான் செல்கிறது அது மாதிரி கர்மமும் பக்தியும் ஞானமும் எப்படி பாடிகளில் உள்ளே நுழைவிடமானது அதனால வந்து கர்மமும் பக்தியும் ஞானமும் எல்லாம் வந்து ஒரே பொருளைத்தான் கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து யுக்தி ஆபாசம் வாக்கிய ஆபாசம் யுக்தி ஆபாச வாக்கிய ஆபாசம் அப்படின்னா அர்த்தம் ஆபாச யுக்தி ஆபாச வாக்கியம் தெரிஞ்ச வாக்கியம் தெரியாத வாக்கியம் மத்ராஜர் காட்டராயண ஸ்ருதிங்குறது அப்படி ஒரு ஸ்ருதி கிடையாது காட்டராயண ஸ்ருதி மாட்டராயண ஸ்ருதி அப்படின்னு சொல்லி நல்லாம ஸ்ருதி சொல்ல அது அவங்க பக்தர்களை அதை ஒத்துக்கிறாங்க நம்ம என்ன சொல்ற அப்புறம் கடைசியில் என்ன சொல்லி விடுறாங்கன்னா ஸ்ருதியே பிரம்மாண்டம் விடுறாங்க சரிப்பா உங்க காட்டராயண ஸ்ருதியை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் மாட்டராயண ஸ்ருதியை கூட ஒத்துக்கிறோம் ஆனாலும் வந்து இந்த ஸ்ருத்தியெல்லாம் இப்படி சொல்றது அதுக்கெல்லாம் என்ன பதில்னா அதுக்குத்தான் இதை சமன்வயம் பண்ணணுமே தவிர இதுக்கு அதை சமன்வயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாத்திரம் இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வந்து செயற்படைஞ்ச கங்கை மாதிரி புராணங்கள்லாம் வந்து தெளிவான கங்கை மாதிரி ஆகையினால புராணத்துல சொல்லி இருக்கிற அந்த பரமாத்மாவை தான் எடுத்துக்கணுமே தவிர பெரிய எடுத்துக்கா பிரபலம் வந்து புராணம் கிடையாது அடிவேட்டும் அடிப்படைக்கே அது அடிவேட்டு வைக்கிறான் அப்ப என்ன பண்ண முடியும் சங்கராச்சாரியான விஷ்ணு புராணத்துல நிறைய கோட் பண்ண எல்லாம் செய்யத்தான் சொல்லத்தான் சொல்ல நமக்குதான் படிச்சு புரிஞ்சுக்கணுமே தவிர கிடையாது அது வந்து பகவானோட திட்டம் இப்படி எல்லாரும் நல்லா குழம்பினா அவங்களுக்கு புரியும் சொல்றாரு மாமானே அடுத்த ஜென்ம எடுத்து அத்தயத்தை புரிஞ்சு போயிடுச்சு நீ என்ன ஏதாவது அவருக்கே அடுத்த ஜென்ம வந்து யுக்தி வாக்கிய தான் ஆபாச சமாசிரய அவிச்சாரிய விசாரமே பண்ணாத சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணாம எத் கிஞ்சித் பிரதிபத்தியமான எதையோ ஒண்ணு பிடிச்ச வாசி யோகம் எனக்கு எனக்கு என்ன விட மாட்டேங்கிற வாசி யோகம் படிச்சு சமஸ்கிருதம் படிச்சு போட்டு குழப்பி பிரம்மசூத்திரம் கர்மணி சஷ்டியா சேஷ சஷ்டியா என்னத்துக்கு இருந்து பேசி யோகம் மூச்ச பிடிச்சு வாசி வாசி வாசி சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா சிவா என்னத்தை வாசிக்கிறது நல்ல வாசி அதனால வந்து இந்த பாட்டுலாம் இதெல்லாம் படிச்சு போர் பிராணாயாமம் பண்ணிட்டு இந்த இதுல இந்த சங்கராசனம் குற்றீங்களா போனா கொரட்டா செஞ்ச பெருசா கேட்க போற வழியில பார்த்தா வந்து அந்த மூச்சு விடுவது அவளுக்கு ஒண்ணு லைஃப் ஸ்டைலாம் நியமமே கிடையாது கணவன் மனைவி வாழ்க்கை என்ன ஒண்ணு கிடையாது எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கு ஆனா பிராணாயம் பண்ணிட்டா போற்றம் அப்படி ஒரு குரூப் அது வந்து உ சகசிராரத்தில் கிளம்பி உச்சந்தலிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் சொல்லுவான் அதை வந்து நிறைய பேர் எது எடுத்தாலும் நிறைய இருக்காங்க ஆச்சரியா சந்தா தத்த அவிச்சாரிய பிரதிபத்தியமான வந்து சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு பாக்குறது இல்லை எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அதுக்கு இதெல்லாம் சரியா வருமானு பார்க்க போறேன் இதெல்லாம் சரியாவில்ன்னா இது வேண்டாம் சாஸ்திரம் என்ன சொல்ல அதை பார்க்கணுமேப்பா நீ ஏதோ கொள்கை எனக்கு எனக்கு இப்ப ஒரு விஷம் வந்துருக்கு அந்த விஷனுக்கு இதெல்லாம் ஒத்து வருமானு பாப்பேன் அந்த விஷனுக்கு இது ஒத்து வரலன்னு வச்சுங்க என் விஷம்தான் கரெக்ட் இந்த இதெல்லாம் ஒத்து நிறைய பேர் மான் காந்தம் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி இதுல சொல்லியிருந்தா சொல்லுவோம் இல்லாட்டி அதை விட்டுரும் இல்லாட்டி என்ன ஒண்ணு இதுக்கு அதை பேர் மாத்தி வச்சுக்கோங்க நான் சொல்ற ஒரு பிலாசபி இந்த பிரம்மன்னு சொல்றீங்க பாருங்க அதுதான் இது அப்படின்ட்டு நமக்கு என்ன சொல்ல முடியும் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு கொள்கையை சொல்றாங்க அதுக்கு வந்து அந்த கொள்கையில நீங்க பிரம்மம் பிரம்மம் பாருங்க உங்களுக்கு புரியல உண்மையில இதுதான் அது வந்து அது கல்லாமை கல்வின்னு அதிகாரம் இருக்குல்ல அந்த சில குரல் இருக்கு பார்க்கணும் சொல்ல ரொம்ப அழகா சொல்லுவார் கல்விக்கும் கல்லாமைக்கும் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நிறைய சொல்லுவார் இந்த பண்டிதர்கள் சபையில பேசாம இருந்தாலும் அவன் பேசினாதான் அவளா போயிடுவாங்க அப்படின்னா சொல்லி நிறைய ஒரு நல்ல குரல் மறந்து போயிடுது ஞாபகத்துக்கு வரவாடி சொல்றேன் நிறைய கல்லாமார் அப்படி வந்து விசாரிய நிஸ்ரேயசா பிரதிஹன்னியத்தை வெளியிட்டாங்க மோட்சத்திலிருந்து வெளியிடறது மாத்திரம் இல்ல சரி மோட்சமும் கிடைக்க பரவாயில்ல என்ன அனர்த்தம் மறுபடியும் சம்சாரத்திலேயே உழலுகிறார்கள் அனர்த்தம் அதனால மறுபடியும் அனர்த்தம் தான் என்ன சம்சாரத்தை அடைகிறார்கள் மோட்சத்தை விட்டு விலகுவதோடு மட்டும் அல்லாமல் சம்சாரத்தையும் அடைகிறார்கள் நிறைய பேர் இங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கதான் வந்து பிலாசபில நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு முழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரையும் இன்னொருத்தரை வந்து இந்த கன்வின்ஸ் பண்றதுங்கிறாங்க இல்லையா அதை நம்ம பண்ணவே மாட்டோம் பெரும்பாலும் பெரும்பாலும் அதை விட துக்கம் வேறுதான் இருக்குமா இன்னொருத்தருக்கு தயாரா இருந்தால் நம்ம சொல்றது அவருக்கு புரியுமானால் புரியட்டும் அவ்வளவுதான் அதனால நம்ம என்ன பண்றோம்னா நீங்க நான் சொல்றது கேளுங்க கேளுங்க மறுக்காதீங்க புடிங்க செய்யுங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி அவன் நீ அதை ஒத்துக்கிட்டா தான் அவன் தூங்க முடியும் இல்லை அவனுக்கு நிம்மதி போய்டும் நம்ம அப்படி இல்லை இந்த பரப்பா தர்மசாஸ்திரம் இப்படி சொல்றது இந்த சாஸ்திரம் நிம்மதியாக வாழ்கிறது வழியெல்லாம் இருக்கு ஃபாலோ பண்றதுன்னா பண்ணு இல்லை இல்லை எனக்கு வேற எதுலயும் நிம்மதி இருக்குன்னா நல்லது எனக்கு நிம்மதி நீ வராது ஒரு மாசத்துக்கு மௌன வரு மௌன வரதான் போறேன் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் பிரயோஜனம் அது ரொம்ப சத்தியம் கூட உகேன சொல்லுவதன் வாயிலாக பிரம்ம ஜிக்யாசையை சொல்லுவதன் வாயிலாக அப்படி போடுறோம் சொல்லுவதன் வாயிலாக வேதாந்த வாக்கிய மீமாம் ோதி தர்க்கோபகரணா நிஸ்ரேச பிரயோஜனா பிரஸ்தூய வேதாந்த வாக்கிய மீமாசா பிரஸ்தூய மீமாம் மீமாசா பிரயோஜனத்தை சொல்ற சங்கராஜர் நிஷ்ரேச பிரயோஜனா மீமாசா மோட்சத்த பிரயோஜனமாவுடைய இந்த மீமாச விசாரமானது சொல்லப்பட அது எப்படிப்பட்டது நான் இன்னும் வேதாந்த வாக்கியோதி தற்கோபகரணா எல்லா விசேஷம் தர்கோபகரணாசிரோஜனம் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அதிகரணத்துல வந்து விஷயம் வந்து ஜிக்னாசா பிரம்ம ஜிக்யாசா வந்து விஷயம் வந்து नव वदति न न भवति अस्थ தெரிக்கிறதுக்காக அந்த போடல முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிஜ்யாசி பிரயோஜனமும் சங்கதி என்னது இதுக்கு சமஸ்தாஸ்திரங்களும் இந்த அதிகரணத்துக்கு சங்கதி அதனால அஞ்சு அதிகரணத்துல சொல்ல வந்து பாருங்க பிரம்ம ஜிக்யாசா விஷயா कर्तव्यः कर्तव्यः, वा, संशयः. क्षातव्य ना वरी सम्मार, जिज्ञासकरण சமாப்தி அடுத்த அதிகரணம் என்ன அதிகாரணம் ஜன்மாத்திய அதிகரணம் இனி பிரம்மனுக்கு லட்சணம் சொல்ல போறேன் ரொம்ப அழகுனா நியாயபூர்வமா சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து இந்த அதிகாரண விஷயம் என்ன சொல்லுவேன் திரும்ப ஒருத்தான் சொல்லுவேன் கொஞ்சம் அது சொல்லிடுவேன் ீரோருமேதி மூலிபேதவி